सच्चिदानंदरूपाये, सच्चिदानंदरूपाये, क्रिष्नाया क्रिष्टकारिने, क्रिष्नाया क्रिष्टकारिने, नमो वेदांत சச்சிந்த गुरवे बुद्धि வேதாந்திசாட்சிணே கிருஷ்ணாயலோக்கம் வேதாஜாஸே முனி சகசிரமூர் புருஷோத்தமசிரே नाम नाम नाम निरुच्यते विश्वं சநவனம் நருச்சேன்மராை भूतकृत விஷ்ணுஷூவிரூத்தூத்த भूतात्मा भूतात्मा ூத்தூத்தூத்த பரமாபருஷ योगो யோகோயே பிரதான புருஷேஸ்வர கடைசியாக நாம் பார்த்தது முக்தானாம் பரமாக கதி முக்தி அடைந்தவர்களுடைய மேலான கதியாக இருக்கக்கூடியது அப்படி சொல்லி எந்த நாமத்துக்கு அர்த்தம் பார்த்துட்டோம் முக்தானாம் பரமாகதி முக்தானாம் பரமா பிரகிருஷ்டா கதி கந்தவியா தேவதா पुनरावृत्ति அசம்பாத் गतस्य அதனால் பரமாக கதி அதுக்கு மேலே அடையிறதுக்கு ஒன்றும் இல்லை இந்த ஸ்லோகத்தையும் படிச்சுட்டோம் மாமுபேத்தியது கௌந்தேய புனர்ஜன்ம நித்தியத்தை பகவதம் இது வரைக்கும் படிச்சிருக்கோம் இனி அவ்வியாங்கிறதுக்கு அர்த்தம் படிக்கணும் நேதி நாசியவிய விநாஷா விக்காரோவா வித்தியதீ அவர அமர அவ்ரு நேதி நவேத்தின்னா நாசிய வய இதுக்கு வயங்கிறது வயம்னா என்ன அர்த்தம் சாதாரணமாக இது போன வகுப்புலேயே சொல்லிவிட்டேன்னு நினைக்கிறேன் வியயான்னா மாறுபாடு கிடையாது அழிவோ மாற்றமோ கிடையாதுன்னு அர்த்தம் விநாசான்னு ஒரு அர்த்தம் விக்காரான்னு ஒரு அர்த்தம் விநாச நாஸ்தி விக்காரா நாஸ்தி விக்காரா வா ந வித்தியே விநாசோவா விக்காரோவா ந வித்தியே இது அவ்ய அதுக்கு ஸ்ருதி பிரமாணம் காட்டுறார் அஜர அமரா அவ்யா இது ஸ்ருத்தே என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு இனி அடுத்தது புருஷ சப்தத்துக்கு அர்த்தம் இதுதான் நிறைய அர்த்தம் சொல்கிறார் புறம் ஷரீரம் தஸ்மின் சேத்தே புருஷா புறம்னா என்ன புருஷகாங்கிறதுக்கு அர்த்தம் சொல்கிறார் நிறைய அர்த்தம் சொல்ல போடுறார் என்ன ஷரீரம் உடம்பு தஸ்மின் சேத்தே அதில் விளங்குபவர் மலர்மிசை ஏகினான் உடம்பில் இருக்கார் உடம்பில் தான் இருக்கார் கடவுள் எங்கே இருக்கார்னா கடவுள் வைகுண்டம் கைலாசத்தில் இல்லை அங்கே மாத்திரம் இல்லை அங்கேயும் இருக்கார் இங்கே இருக்கார் ஏதோ தியானத்துக்காக உபாசனைக்காக ஒரு லொக்கேஷன்லாம் சொல்லப்பட்டிருக்கே தவிர அவர் முக்கியமாக இருக்கிறது என்னதுன்னா ஹிரதய குகையில் இருக்கிறார் ஆக இந்த சரீரத்தில் வெளிப்படுகிறார் அப்படின்னு அர்த்தம் உணரப்படுகிறார் அதை கவனிக்கிறவர்களால் அதை நோக்கி அந்தர்முகமாக போகிறவர்களுக்கு இந்த உண்மை விளங்குகிறது இறைவனே ஆத்மாவாக விளங்குகிறார் அஹம் ஆத்மா குடாக்கேஷ சர்வூதாஷயஸ்திதான்னு பகவானே சொல்கிறார் நான் எல்லா சரீரத்திலையும் ஆத்மாவாக இருக்கிறேன் அதுக்கு ஸ்லோகம் சொல்கிற பாருங்கள் இது சாந்தி பருவத்திலேருந்து எடுக்கிறார் மகாபாரத்தில் நவத்வாரம் புறம் புண்ணியம் ஏதை பாவை சமன்விசே தே மகாத்மய தஸ்மாத் புருஷ உத்தே நவத்வாரம் புறம் புண்ணியம் ரொம்ப அழகாக சொல்கிறத பாருங்கள் இந்த சரீரம் வந்து ஒன்பது வாசல் இருக்கிற மனுஷிய சரீரத்தை புண்ணியசரீரங்கிறார் இது புண்ணியம் பண்ணத்தினால்தான் இந்த மனுஷரீரம் கிடச்சிருக்கு ஏத்தைகி பாவைகி சமன்வித்தம் ஏத்தைஹி பாவைகின்னு சொன்னால் இந்த சரீரத்தில் பல தர்மங்களோட சேர்ந்து இருக்குது இந்த வஸ்துக்களோட இந்திரியங்கள் கர்மேந்திரியங்கள் ஞானேந்திரியங்கள் விவகாரங்கள் எல்லாத்தோட சேர்ந்து இருக்குது வியாப்பிய வியாபியன்னா இதில் எல்லாத்துலேயும் வியாபிச்சிருக்கார் சேத்தே மகாத்மா இந்த சரீரத்துக்குள்ளே அவர் மகாத்மாவாகிய பரம்பொருள் இருக்கிறார் யஹா தஸ்மாத் புருஷா உச்சத்தை யஹா மகாத்மா நவத்வாரம் புண்ணியம் ஏத்தை பாவை சமன்வித்தம் வியாபிய ஏதைகி பாவை சமன்வித்தம் புண்ணியம் புறம் எல்லாம் புறத்துக்கு அப்ஜெக்டிவ் ஆக இந்த புறங்கிறது எப்படிப்பட்டது நவத்வாரம் புறம் ஒன்பது வாசல் இருக்கிற பட்டணம் புறமிவ புரம்பர் சங்கராச்சாரியர் இதில் ப பகவத்கீதையில் பதி ரெண்டா அஞ்சாவது அத்தியாயத்தில் பதிமூணாவது சர்வ கர்மாணி சந்நிய மன ய ஆஸ்தே மனஸ்வரி சன்யஸ்வகர்மா ஆஸ்தே சுகம் வசி நவதுவரே தேவ கு காரயன் இந்த சரீரத்தில் சுகமாக இருக்கா நவதுவார புரே அந்த புறம் இவ புறம்னு சொல்லி கட்டோபனே இருக்கு புறம் அஜஸ்யாவக்ரேதா சங்கராஜராஜன் நிறைய வர்ணிச்சிருக்காருங்கெல்லாம் ஆஹா இந்த புறம் இங்கே என்னதுன்னா புண்ணியம் புறம் நவத்வாரம் புறம் ஏத்தைகி பாவைகி சமன்வித்தம் புறம் யகா மகாத்மா வியாபிய எந்த மகாத்மா பரம்பொருள் இதெல்லாம் வியாபித்து இதற்குள்ளே விளங்குகிறாரோ தஸ்மாத் புருஷா உச்சத்தை ஆகையனால அந்த பரம்பொருளுக்கு புருஷஹான்னு பேர் புருஷோத்தமய யோகம் எல்லாம் ஞாபகம் வச்சுக்க வேண்டிதான் அறி அவரும் கோட் பண்ணுறார் எல்லாம் புருஷ சப்தத்துக்கு அர்த்தம் அவ்வய் புருஷ சாட்சி அந்த சப்தத்துக்கு அர்த்தம் சொல்கிறார் அடுத்தது இன்னொரு மீனிங் சொல்கிறார் எத்வா அஸ்தேர் வத்தியஸ்த அக்ஷரோகாத் ஆசீத் புரா பூர்வமேவேதி விகிரகம் கிருவா வியு வியுப்பூர்மேவ் துருஷ் புருஷத்தம் எவ்வா ஆர் அனதர் மீனிங் சொல்ற அத்தை வத்தியோகாத் ஆசீ புரா பூவமே இந்த தாத்துவை சொல்கிற நிறைய கிராமர் பாயிண்ட்ஸ் வரப்போகிறது இப்போது அஸ் அப்படிங்கிற தாத்துவோட அங்கே அக்ஷரம் இருக்கே அக்ஷரகாங்கிற சப்தத்தில் இருக்கிற ஆ இருக்கே அந்த ஆவை சேர்த்துக்கணுங்கிறார் யோகாத் ஆசீத் ஆ ஆசை ஆசை ஆசீத் எல்லாம் ஒரே அர்த்தம்தான் பூர்வமேவோ இருக்கார் பூர்வமேவோ ஆஸ் முதல்ல என்ன இந்த சரீரத்தில் வெளிப்படுகின்றவன் புருஷன் அதுக்கு பிரமாணம் சொன்னார் நவத்வாரப்புரம்னு சொல்லி இந்த உடம்பில் விளங்குகின்றவன் புருஷன் இந்த உடம்பாகிய புறம் இந்த பட்டினம் ஒன்பது வாயில் பட்டினத்திலே அரசன் போன்று இருக்கின்றவன் புருஷன் அது ஒரு அர்த்தம் சொல்லியாச்சு இப்போ ரெண்டாவது மீனிங் இங்கே என்ன சொல்கிறார் இந்த அசு தாத்துவச்சுண்டு அங்கே இருக்கிற அக்ஷரத்தில் இருக்கிற ஆவ இடு ஷேரு ஆ எடுத்துக்கோ புருஷ சப்தத்துக்கு அர்த்தம்னு சொல்கிறார் அஸ்ஸு தாத்துவை வச்சுண்டு அதில் இருக்கிற இதை எடுத்துக்கிண்டு எப்படியாவது ஸ்ருதியை கொண்டு வர்றதுக்கு பார்க்குறாரு புறா பூர்வமேவ விக்கிரகம் கிருத்வா வியுதா புருஷ விக்கிரகம் கிருத்துவான்னா அதை காயின் பண்ணின்னு அர்த்தம் பூர்வமேவ ஆசீத் இது புறா இது விக்கிரகம் கிருத்துவா இந்த புருஷ சப்தத்துக்கு அஸ்ஸு தாத்து இந்த பாடத்தில் இல்லை அஸ்ஸுங்கிற தாத்துவில் அந்த ஆ இருக்கே அந்த அக்ஷரங்கிற சப்தத்தில் இருக்கிற அகாரத்தை எடுத்து நம்ம வந்து இந்த புருஷ சப்தத்துக்கு பூர்வமேவோ ஆசீத் அப்படின்னு சொல்லி அந்த அர்த்தத்தை எடுத்துண்டு இது ரொம்ப கஷ்டமானது எங்கேயோ மனசுக்குள்ளே ஸ்ருத்தியே வச்சுட்டு இருக்கார் சங்கராச்சாரியர் அதனால் அஸ்ஸுங்கிற ஒரு தாத்துவை எடுத்துக்கோங்கிறார் எடுத்துன்னு அந்த அகாரத்துக்குள்ளே அஸ்ஸு தாத்துவம் ஒழிஞ்சிருக்கு அப்படின்னு எடுத்துண்டு ஆசை புறாயேவ ஆசை எப்போ ரொம்ப காலமாக இருக்கார்னு அர்த்தம் அதுக்கு வேதத்தை கோட் பண்ணுறார் தைத்திரி ஆரண்யக்கம் முதல் பிரஷ்னம் பதிமூணாவது அணுவாக்கம் பூர்வமேவாஹமிஹா சமிதி தத் புருஷஸ் புருஷத்துவம் சசசிரசீருஷா புருஷ பூத்தோததி அப்படின்னு மந்திரம் இருக்குது வேத மந்திரம் ஞாபகம் வச்சுக்கிண்டு சொல்கிறார் ஆ அதில் சொல்லியிருக்கு புருஷஸ்ய புருஷத்வம்னு சொல்லியிருக்கு இப்போ அந்த புராச புருஷா இப்போ என்ன மீனிங் கடைசியில் சொல்கிறார்னா புறாயேவ ஆசை எல்லாம் இந்த படைப்புக்கு முன்னாலேயே அவர் இருக்கார் ஆகையினால புறா ஆச ஆசை தஸ்மாத் புருஷா அதுக்கு என்ன பிரமாணம்னா பூர்வமேவாக சமிதி பூர்வமேவ இக ஆசை முன்னாலேயே இங்கே இருக்கார் தத்து புருஷஸ் புருஷத்துவம் அதுதான் புருஷங்கிற சப்தத்துக்கு லட்சணம் அப்படின்னு வேதம் சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்லி புருஷ சப்தத்துக்கு மகாபாரத்தை கோட் பண்ணிவிட்டார் சங்கராஜாரர் இங்கெல்லாம் என்னெல்லாம் அவருடைய சாமர்த்தியத்தை காட்டின்னு இருக்கார் அதுதான் ஏன்னா அவருடைய குருக்கிட்ட எப்படியெல்லாம் அர்த்தம் சொல்ல முடியும் எவ்வளவெல்லாம் விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறதுக்கு அவர் பிரயத்தனம் பண்ணுறார் ஸ்ருதியை கோட் பண்ணுறார் ஸ்மிருதியை கோட் பண்ணுறார் என்னெல்லாம் தெரியுமோ அத்தனையும் கோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமும் இருக்குது அதனால் போர்னு விட்டுவிட்றார் ஒரு விஷயத்தை எப்படியெல்லாம் பார்க்கலாம் சம்பிரதாயமாகவே எப்படி பார்க்க முடியும் அப்படிங்கிறது இந்த அவதார மகிமையினால இதெல்லாம் விளக்கி சொல்லிகிட்டு இருக்கார் அவர் இதெல்லாம் ரொம்ப ஆச்சரியந்தான் ஒரு புருஷ சப்தத்தை வச்சுட்டு வேதத்துக்கு போய் அசு தாத்து எடுத்துக்கோ இங்கே இருக்கிற ஆபத்துக்கு அங்கே போடு அதை வச்சுட்டு பார்த்தா எப்படி அர்த்தம் வருது பாரு அப்படி நிறைய கிராமர் கிராமர் நிறைய இருக்குது இலக்கண விஷயம் நிறைய சொல்கிறார் எல்லாம் முப்பத்தி ரெண்டு வயசுக்குள்ளே முடிஞ்சு போச்சு பார்த்துங்க ம் அவர்கிட்ட பேசுகிற போது அவர்கிட்ட இவர்கிட்ட பேசுகிற போது எத்தனை வயசு இருக்கும் எல்லாம் ரொம்ப பத்து வயசு பதினோரு வயது தான் கோவிந்த பகவத் அவ்வளோதான் இருக்கும் நமக்கு படிக்கிறதுக்கு புண்ணியம் அவ்வளோதான் பூர்வமேவாக மிகாசுமித்தி இந்த ஜென்மாவில் இதை விட்டுட்டு வேணத்தையோ படிக்கிறத விட இதை பண்ணுறது தான் அது நல்லது அத்த அடி மீனிங் அதுவா புருஷூ பூரிஷூ உத்ஷி சூதத்தீதி பூணீ ஃபலி சனோதி தவிர பூணி इतिवा பூர்ணாத் புராண புராணா பூரண சதனா பூரண சதனச்சருஷோத்தேதே ஆதிசங்கரர் தன்னோட வாக்கால் சொல்கிறார் மகாபார்த்த பஞ்சமவேதம் பாரதம் பஞ்சமோ வேதா அப்படின்னு சொல்கிற வழக்கம் ஆகா ஐந்தாவது வேதம் என்று சொல்கிறார் அவர் வாயாலே சொல்கிறார் அதுவா அல்லது இன்னொரு மீனிங் இப்போ மொத்தம் எத்தனை மீனிங் வந்து எடுத்துப்போம் உடம்புக்குள்ளே விளங்குறாருன்னு ஒரு அர்த்தம் இன்னொரு அர்த்தம் என்ன இந்த சிருஷ்டியில் முன்னால் சதேவ சோமி அர்த்தம் இந்த பட படைப்பு வந்து எப்போது சத்தில் இருந்து தான் இந்த சிருஷ்டி வந்தது இல்லாததுலேருந்து படைப்பு வரல இருக்கிற பொருள்லருந்து தான் படைப்பு வந்தது இல்லாத பாம்பு வரலை இருக்கிற கயிறை சார்ந்து தான் இல்லாத பாம்பு தோன்றுகிறது இருக்கிற கயிறை சார்ந்து தான் இல்லாத பாம்பு தோன்றுகிறது திடீர்னு என்ன சொன்னிக்க கூடாது எக்ஸாம்பிள் அது கயிறு பாம்பு உதாரணம் உங்கள் எல்லாேருக்கும் ஞாபகம் அதனால தான் சொல்கிறேன் இருக்கிற கயிறை சார்ந்து தான் இல்லாத பாம்பு காட்சி அளிக்கிறது அது மாதிரி இருக்கிற இறைவனை சார்ந்துதான் மாயத்தோற்றமாகிய இந்த பிரபஞ்சம் காட்சி அளிக்கிறதுன்னு புரிஞ்சுக்கணும் அப்படியே அர்த்தம் இப்போ என்ன சொல்கிறார் புருஷு பூரிஷு உத்கரிஷாலிஷு பூருஷு பூரிஷு உத்ஷாலிஷு சத்வேஷு சீததி இது புருஷா விபூதி ஈஸ்வர விபூதி கீதையில் படிக்கிறோம் இல்லையா பத்தாவது அத்தியாயத்தில் அது சொல்கிறார் பூரிஷு உத்ருஷாலிஷு சத்வேஷு சீததி இது புருஷாக புருஷு சீததி இது புருஷ் இது இன்னொரு மீனிங் புரே புரே சேத்தே இது புருஷா பூர்வமேவ ஆசை இது புருஷாக இப்போ என்ன அர்த்தம் மூணாவது அர்த்தம் என்னென்னா பிரபஞ்சத்தில் இருக்கிற உயர்ந்த பொருள்கள் எல்லாம் தன்னை விளக்கி காட்டின்னு இருக்காராம் எங்கெல்லாம் சிறந்த பொருள்கள் இருக்கோ கீதையில் சொல்கிறார் இல்லையா எத்யத் விபூதி மத்சத்துவம் ஸ்ரீமதர்ஜிதமேவா தத்த தேவாவக்சத்துவம் மமதேஜோம்ச சம்பவம் எங்கெல்லாம் சிறப்பை நீ பார்க்குறையோ அங்கெல்லாம் என்னத்தான் நீ பார்க்குற அந்த இண்டிவிஜுவலாக பார்க்காத அங்கே கடவுள் தான் இருக்கார் ஒருத்தர ஒரு சாமர்த்தியம் இருக்குது பேசுறதுல சாமர்த்தியம் படிக்கிறதில் சாமர்த்தியம் இல்லாட்டி காரியம் பண்ணுறதுல ஒரு குளோரி இருக்குதுன்னு சொன்னால் யார்கிட்டையாவது ஒரு குளோரி இருக்குதுன்னா அது அவனுதுன்னு நினைக்காது அது என்னோடது அப்படிங்கிற அப்படி பார்த்தோம்னா நம்மக்கிட்ட இருக்கிற க்ளோரி நம்மளோடது இல்லை பகவான்னு நினச்சால் நமக்கு கர்வம் வர முடியாது ஒருத்தர்கிட்ட இருக்கிற க வந்து அவனோடது இல்லை அது பகவானுன்னு நினச்சா பொறாமையும் வராது ஆ பொறாமையும் வராது கர்வமும் வராது ஆக ஈஸ்வரனாக பார்க்க தெரிஞ்சிட்டோம்னா கர்வம் பொறாமையை ஜெயிக்கிறதுக்கு இதுதான் உபாயம் ஆஹா பூரிஷு உத்கரிஷாலிஷு சத்வேஷு புருஷுங்கிறதுக்கு இது அர்த்தம் சொல்கிறார் புரு பூரிஷு உத்கரிஷாலிஷு சத்வேஷு சீதத்தி சீதத்தின்னா புலப்படுகிறது நன்றாக நான் ரொம்ப டீப்பாலாம் சொல்லலை ஓரளவுக்கு அது என்ன இருக்கோ அப்படியே சொல்கிறேன் என்ன சில விஷயங்கள் எல்லாம் ரொம்ப சொன்னால் நிறைய பேருக்கு புரியாது கிராமர் பாயிண்ட்டும் நிறைய இருக்குது அதுலாம் புரூணி பலானி சனோத்தி தத்தாத்தி இது புருஷாக முதல் மூணாவது மீனிங் பார்த்துட்டோம் அதாவது சிறந்த பொருள்களில் இறைவனுடைய பெருமை மகிமை வெளிப்படுகிறது என்பதால் புருஷகா புருஷகான்னு சொன்னால் எனது விபூத் விபூதி மகிமா ஈஸ்வர மகிமான்னு அர்த்தம் அப்புறம் கர்மபலானி புரூணி கர்ம புரூணிங்கிறதுக்கு இன்னொரு அர்த்தம் நம்ம செய்யக்கூடிய புண்ணிய பாபத்துக்கு தகுந்த சுகதுக்கத்தை ஒவ்வொரு ஜீவனுக்கும் கொடுக்குறார் ஆகையினார் கர்மஃபல தாத்தான்னு ஒரு அர்த்தம் கர்மஃபல புரூணி ஃபலானி சனோதி சனோத்தின்னா ததாத்தி ஆகா புரூணி சனோத்திங்கிற அர்த்தத்தினால புரூணி சனோதி இத்தி இது ஒரு மீனிங் அப்புறம் அடுத்தது புரூணி புவனானி இந்த பிரபஞ்சத்தை எல்லாம் சம்ஹார சமைய சதி ஆஹா புரூணி சதி சத்தினு அர்த்தம் அந்தம் கரோத்தி முடிவுக்கு கொண்டு வர்றார்னு அர்த்தம் படைப்பை நிறைவுக்கு கொண்டு வருகிறார் முடிவுக்கு கொண்டு வருகிறார் தினம் ராத்திரி என்ன பண்ணுறோம் எல்லாரும் தூங்குறதுக்கு போகிறோம் இன்றைய நாள் நிறைவு பெறுகிறது உறங்குற போது வகுப்பில் இல்லை ஆக இன்றைய நாள் நிறைவு பெறுகிறது ராத்திரி படுக்கிறதுக்கு முன்னால் இன்றைய நாள் நிறைவு பெற்றது அதே மாதிரி இந்த படைப்புக்கும் தோற்றம் இருப்பு ஒடுக்கம் இருக்குது ஆகையினால் அந்தம் கரோத்தி இதி அப்படி ஒரு அர்த்தம் எடுக்கிறார் பூர்ணத்வாத் புருஷா பூர்ணத்வாத்துன்னா நிறைவாக இருப்பவர் எங்கும் நிறைவாக இருப்பவர் இறைவனுக்கு குறைவே கிடையாது குறைவிலா நிறைவே கோதிலா அமுது அப்படிதான் பாடியிருக்காங்க பெரியவங்களெலாம் ஆக இறைவன் நிறைவானவர் நமக்கு இது சாதாரணமாக ஒரு லாஜிக் சொல்லுவாங்க எப்போ பார்த்தாலும் நம்ம மனசில் எவ்வளவு வந்தாலும் குறைவு போகமாட்டேங்கிறது ஏதோ ஒரு குறைய வச்சுருந்தால் வரும் நான் படித்தவனாக இருக்கட்டும் பணக்காரனாக இருக்கட்டும் நல்லா ஆரோக்கியமாக இருக்கட்டும் என்ன இருந்தாலும் சரி ஏதோ ஒரு குறையை வந்து விரும்பி சுமக்கிறானா விரும்பாமல் சுமக்கிறானா அறிஞ்சு சுமக்கிறானா அறியாமல் சுமக்கிறான்னா தெரியறதில்ல எல்லாரும் ஒரு குறைய சுமந்துன்றே தெரியுறாங்க இருக்கோ இல்லையோ எதையோ ஒரு குறையை கண்டுபிடிச்சி வச்சுக்கணும் அப்போ தான் லைஃப்பில் ஏதோ நிறைய செய்கிறதுக்கு ஓடணும் எங்கேயோ அப்படியே ஸ்டக்காகிட்டா என்ன பண்ணுறது வேணும்னா அது ஒரு குறைய பிடிச்சி வச்சுக்கணும் அப்படி இருக்கு ஜனங்களுக்கு சுபாவம் ஆனால் வந்து ஆனால் உண்மையிலேயே சரி நிறைவாக இருக்கணும்னா என்ன நடந்தாங்க நிறைவாக இருக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை நிறைவு தான் இருக்குங்கிற தெரிஞ்சுட்டால் போகிறோம் பூர்ணமே அவசிஷியத்தே நீ உண்மையிலேயே பூர்ணந்தான் இருக்கு நீ அபூர்ணத்தை கண்டுபிடிக்கிற உங்கள் அஜானத்தினால் இதனால் அதை பிடிச்சி அதை நீ வந்து டா இது பண்ணிட்டுருக்க பூர்ணந்தான் இருக்கவே இருக்கேங்கிறான் அதான் இருக்கே இருக்கு பூர்ணம் தான் இருக்கவே இருக்கே பூர்ணம் தான் இந்த பூர்ணமும் இல்லை ஆ அதுதான் இருக்கவே இருக்கேன் நிறையவே இருக்கு நம்ம ஏதாவது ஓ பேசுறதுக்கு ஒரு சப்ஜெக்ட் வேண்டாமா சுவாமிஜி ஆ இதனால் ஏதாவது ஒரு குறைய எடுத்துகிட்டு பேசணும் இந்த இன்னும் பார்ட்டியை பற்றி பேசணும் இல்லை இருக்கிற சுச்சுவேஷனை பற்றி பேசணும் யாரும் கிடைக்கலைன்னா வீட்டில் இருக்கிற ஆளை வச்சே பேசணும் நான் ஒன்று சொன்ன அவா ஒன்று பண்ணுற எப்படியோ வண்டி ஓடி எடுத்து சுவாமியில் இத்தனை வருஷமா ஐம்பது வருஷம் ஓட்டிட்டோம் இன்னும் கொஞ்ச நாள் இப்படியே ஓட்டிட்டு முடிச்சுடலாம் அப்படின்னு சொல்கிறேன் பூரண பூரணாத்வா எல்லாவற்றையும் இறைவன் நிறைவு செய்கிறார் நீ எங்கே இறைவனை நினைக்கிறையோ அது நிறைவாகிறது முதல் என்னென்னா நிறைவாகவே இருக்கிறார் அதனால் பூர்ணத்வாத் புருஷ புராணா பூரண பூரணாத்வா பூரணாத்வான்னா நீ எதையுமே தொடு ஓம் கிருஷ்ண கிருஷ்ணா நாராயணா எதையோ தொடு அது நிறைவாகிடும் ஏதாவது லோபம் இருந்ததுன்னா குறைவு இருந்ததுன்னா நீ அதை வந்து தொட்டையானால் தொட்டையானால் மந்திரத்தை நினச்சியானா கடவுளை நினச்சியானா அது நிறைவாகிடும் அதனால தான் நம்ம தொடங்குகிற ஒரு ப்ரோக்ராம் தொடங்குற போதும் முடிக்கிற போதும் ப்ரேயர்லாம் பண்ணுறதுக்கு எதுக்குன்னா அது நிறைவு நிறைவு இல்லைன்னு உனக்கு அது குறையா தோணினாலும் பரவாயில்லை இறைவனுடைய பேரை சொல்லி தொடு சாந்தி அஸ்து புஷ்டிஹி அஸ்து துஷ்டிஹி அஸ்து விருத்தி அஸ்து எல்லாம் சிவம் அஸ்து சிவம் அஸ்து பூர்ணம் அஸ் பூர்ணம் பபத்து சர்வதாம் ஸ்வஸ்திர்வது சர்வாம் பூர்ணம் பபது சர்வதேஷம் மங்களம் பபத்து நீ அதை பாசிட்டிவாக திங்க் பண்ணே அது குறையா இருந்தாலும் அதை நிறைவாக நிறைய நினைய இறைவனை நினைத்தால் குறைவெல்லாம் நிறைவாகும் நிறைவான இறைவனை நினைத்தால் குறைவெல்லாம் நிறைவாகும் குறைய குறையாக நினைக்காமல் அதை எல்லாத்துலேயும் எவ்வளோ முடியுமோ பண்ணலாம் அதாவது சொல்கிறாங்க இந்த பர்ஃபெக்ஷன்கிறது ஹண்ட்ரட் பர்சன்ட் வராததுனால நமக்கு எவ்வளோ இருந்தாலும் சரி இது இன்னும் பண்ணியிருக்கலாம் இன்னும் பண்ணியிருக்கலாங்கிறதுக்கு முடிவே இல்லை என்றைக்கு அதிலேருந்து விடுபடுறோமோ அதுதான் ரொம்ப மோசமாகவும் ஒன்று இருக்க போகிறதில்லை ரொம்ப நன்றாகவும் ஒன்று இருக்க போகிறதில்ல அதனால் ஈஸ்வரனை தியானம் பண்ணிக்க ஒன்று விட பூரணாத்வாம் சதனத்வா புருஷா சதனத்வா சதனத்வா ந இருக்கார் அர்த்தம் ஆக எல்லாவற்றிலும் இருப்பாக இருப்பவர் சத் சதனத் வாருஷா பூரணாத் சதனத் வாங்குறது ஸ்லோகத்தை கொ கொண்டு வரார் பூரணத் சதனச்சைவோசுருஷோத்தமாக இது பஞ்சம வேதே இப்போ பூர்ணாத்வாத்து புராணாத்வா சதனாத்வா அப்படி போடணும் ஆனால் புரா பூரண பூரணா பூரணத்வாத் இன்னொரு புஸ்தகத்தில் இருக்குது புராணத்வாத்துன்னு இருக்குது நான் பார்த்துருக்கேன் இப்போ இப்போ எத்தனை மீனிங் பார்த்துருக்கோம் பாருங்கள் முதல் மீனிங் என்ன எல்லாத்துலேயும் உடம்புல உடம்புல விளங்குறார் உள்ள உடலில் உள்ளத்தில் உணரப்படுவா உணர்வாக அவர் விளங்குகிறார் ஒளிவளர் விளக்கே உல உலப்பிலா ஒன்றே உணர்வு சூழ் கடந்ததோர் உணர்வே அப்படிலாம் பாடியிருக்கிறார்கள் பெரியோர்கள்லாம் ஆக அது ஒரு அர்த்தம் நம்ம பார்த்துட்டோம் ஆக பூர்வமேவ ஆசை புரி சேத்தே இத்தி புரே சேத்தேன்னு அருவர் சொல்லுவோம் இங்கே என்ன சொன்னார் பாருங்கோ புரி புரே புரிஷே ஓகே புருஷா அப்புறம் பூர்வமாவ ஆசி புருஷாருஷு சீதத்தி புருஷா புரூசனோருஷா பூணி சேதி புருஷா பூர்ணாத் புருஷா பூரணாத்வா புருஷா சதனாத்வா புருஷா அந்த பூரணாத் சதனாத்துங்கிறது சேத்துன்னு சொல்லலாம் ஆ எட்டு மீனிங் சொல்லியிருக்கார் எட்டு அர்த்தம் சொல்கிறார் புருஷ சப்தத்துக்கு இனி சாட்சி அவ்வய்புருஷ சாட்சி அடுத்தது இப்போ புருஷ சப்தத்துக்கு அர்த்தம் நிறைவு பெற்றது இனி சாட்சிங்கிறதுக்கு அர்த்தம் சொல்கிறார் சாட்சாத் अव्यवधानेन, स्वरूपबोधेन, स्वरूप इक्षते, इक्षते पश्यती, पश्यती, साक्षी, அவியானோ பசியா சாட்சிரிசா பணிவாப்பய சாட்சிக்கு ஒரு பேராகிராஃபில் அர்த்தம் சொல்கிறார் சாக்சாத் அவ்வியவதானேன வித்தவுட் கேப்புன்னு அர்த்தம் நேரடியாக பார்க்குறாருப்பா அதாவது இப்போது நம்ம ஒரு பொருளை பார்க்குற போது நான் கண்ணால் பார்க்குறேனா மனசால் பார்க்குறேனா அறிவால் பார்க்குறேனான்னு கேட்டால் என்ன சொல்கிறது சரி கண்ணால் பண் அதாவது நான் மனசால் கண்ணால் புஸ்தகத்தை பார்க்குறேன் நேராக பார்க்கலை நான் வந்து த்ரூ எனக்கு ரெண்டு இன்ஸ்ட்ருமெண்ட் வேண்டியிருக்கு மைண்டு வேண்டியிருக்கு கண்ணு வேண்டியிருக்கு அப்புறம் வெளியில் வேறு லைட்டு வேண்டியிருக்கு இத்தனை இருந்தால் நான் புஸ்தகத்தை பார்க்க முடியாது ஆ நான் நேரடியாக பார்க்குறேனா அப்படின்னு கேட்டால் நேரடியாக பார்க்கலை அப்போ நேரடியாக பார்க்குறது எதுன்னா அதை தான் சொல்கிறார் ஸ்வரூபோதேன கான்ஷியஸ்னஸ் அதுதான் என்ன பண்ணுறதுன்னா அது மைண்டை பார்க்குறது அது மூலமாக கண்ணு இதெல்லாம் வந்து உபதேச சாகஸ்ரீங்கிற புஸ்தகத்தில் ரொம்ப விஸ்தாரமாக ஆதிசங்கரர் விளக்கிறார் எப்படியெல்லாம் நம்ம அறியறோம் அப்படிங்கிறது ஆக நேரடியாக இடையீடு இல்லாமல் பிரிவே இல்லாமல் ஸ்வரூபோதேன சைத்தன்யம் இப்போ ஒன்றுமே இல்லைன்னா ஒன்றுமே இல்லைங்கிறதையும் அது அறியிறது ஒன்றுமே எனக்கு ஒன்றுமே தூக்கத்தில் ஒன்றுமே தெரியலன்னா ஒன்றுமே தெரியலேங்கிறது யாருக்கு தெரியறது எனக்கு தான் தெரியுது எனக்கு ஒன்றுமே தெரியலேங்கிறதும் எனக்கு தெரிகிறது எல்லாம் தெ சிறிதெல்லாம் தெரிகிறதுங்கிறதும் எனக்கு தெரியுது ஆ தெரிகிறதையும் நான் அறியிறேன் தெரியாததையும் அறியிறேன் ஆகவே அறிவையும் அறியாமையையும் அறிகின்ற பேரறிவாக நான் இருக்கிறேன் தாய்மாரி பாட்டில் இருக்குது இவருக்கு அருணகிரிநாதர் பாடலையும் இருக்குது அறிவற்றறியாமையும் அற்றதுவே அறிவற்று அறியாமையும் அற்றதுவேன்னு வரும் அது மாதிரி அறிவத அறிவது யார் அறியாதவர் யார் மெளனமோடு இருந்தது யார் என்போடு என்னோ என் உடம்பெல்லாம் வாயாய் பிதற்றும் அவர் யார் பரவாயில்ல அப்போ சாட்சாத் அவ்வதானேன ஸ்வரூபோதேன ஈக்ஷதி சர்வம் பசியத்தி இது ஒரு கண்ணு வந்து குறிப்பிட்ட நிறத்தை தான் பார்க்கும் காது வந்து ஒலியத்தான் கேட்கும் ஆனால் அத்தனையும் பார்க்கறது யார் அத்தனை இதையும் பார்ப்பது கேட்பது முகர்வது சுவைப்பது தொட்டு உணர்வது சிந்திப்பது உணர்ச்சிகளை காண்பது அறிவை அறி அறிவது அறியாமையை அறிவது எது இந்த சாட்சி ஆக இறைவன் அனைவருள்ளும் சாட்சாத் ஈக்ஷத்தை இதி சாட்சி சாட்சிக்கு லக்ஷணம் சொல்கிறார் சாட்சாத் திரஷ்டரி சம்ஞாயாம் அப்படின்னு பாணினி சூத்திரத்தை கோட் பண்ணுறார் அஞ்சு ரெண்டு தொண்ணூற்றி ஒன்று இத்தி பாணினி ஏன்னா சாட்சின்னுங்கிறது ஃபஸ்ட்டு ஃபார்ம் இதுக்கு சாட்சின்னு அந்த இனிங்கிறது வந்து இதெல்லாம் நீங்கள் புரியாட்ட விட்டுருங்க எல்லாம் புரியதுக்கும் கஷ்டம் இது வெ இலக்கணம் படிக்கிறவங்களுக்கு புரியும் சாட்சின்னு சாட்சி சாட்சினவ் சாட்சிணஹ சாட்சினம் சாட்சினௌ சாட்சிணஹ அப்படிலாம் படிக்கணும் அது சாக்ஷின் சாக்ஷின்னு இருக்கிற இனி பிரத்யம் அதனால் சாட்சிங்கிறதோட இன்னு சேர்ந்துருக்கு சாட்சின்னு சொல்லி கிராமர் பாயிண்ட் சாட்சா திருஷ்டரி சம் கியாயாம் சாட்சிங்கிறது எதை குறிக்கிறதுன்னா அறிவனை குறிக்கும் ஒரு சொல்லுன்னு விட்டார் திருஷ்டரி சம்ஞாயாம் சம்ஜான்னா அது குறிப்பு சொல் குறிப்பு சொல் என்ன குறிப்பு சொல்லுன்னா நேரடியாக எல்லாவற்றையும் எது காண்கிறதோ எந்த தத்துவமானது காண்கிறதோ அதற்கு பெயர் சாட்சி அப்படின்னு பெயர் சொல்லிவிட்டார் அடுத்தது இனி க்ஷேற்ற அவருஷ் சாட்சி கேற்ற அப்பேற்றம்ரீரம் ஜாநீத்த इति इति கத்தயேத்தாப்ப மாம்கவதுவாத் கேராணி ரீராணி பீஜம் தாத்தி சயோத்மா தேத்த ி மகாபாரதே க்த்திரசத்துக்கு அர்த்தம் சொல்கிறார் இது ரொம்ப பிரசித்தமான ஒரு வேர்டு சாஸ்திரத்தில் ஆஹ க்ஷேத்ரம் க்ஷேத்ரம்னா என்ன ஷரீரம் கீதையிலையும் படிச்சிருக்கோம் இதம் ஷரீரம் கவுந்தேய க்ஷேத்திரமித்யபிதீயத்தை அதெல்லாம் இங்கே கோட் பண்ணலாச்சாரியர் ஆஹ் க்ஷேத்திரம் அப்படின்னா என்ன அர்த்தம் ஷரீரம் ஜனாத்தி ஷரீரங்கிறது இங்கே தித்தியா பக்தி ஏகவச்சனம் ஷரீரத்தை ஜானாத்தி ஜானாத்தின்னு சொன்னால் அறிகிறான் இதி என்பதால் க்ஷேத்ரஜா க்ஷேத்ரஜன் என்று பெயர் இதுக்குள்ளே ஒரு கப்ரத்தையும் ஒளிஞ்சின்றிருக்கு அது எப்படிங்கிறதுக்கு அவர் கிராமர் பாயிண்ட்டு சொல்கிறார் அதனால் இதெல்லாம் புரியாது விட்டுடுங்கோ சாம்ஸ்கிருதம் தெரிஞ்சவளுக்கு புரியும் தெரியாதவளுக்கு புரியாது அப்போ என்ன பண்ணுறது அதுக்கு ஒரு சூத்திரத்தை கோட் பண்ணுற சங்கராஜர் அப்போ பாருங்கோ அஷ்ட நாலு எட்டு வயசில் நாலு வேதம் தெரிஞ்சிருக்குன்னு சொல்லி அவருடைய திருநாமத்தில் இருக்குது அஷ்ட வருஷ சதுர்வேதினே நமஹா பன்னெண்டு வயசில் அத்தனை சாஸ்திரம் துவாதசாக்கில சாஸ்திர விதே நமஹா எழுதினது நமக்கு படிக்கிறதுக்கு அதனால தான் அவ தான் இதெல்லாம் படிக்கிறதுனால தான் நம்மளால் வந்து என்னது அப்ரிஷியேட் பண்ண முடியாது படிக்காமல் ஒன்றும் அப்ரிஷியேட் பண்ண முடியாது சும்மா மொட்டையாக அப்ரிஷியேட் பண்ணணும் ஒருத்தரை பற்றி ஒரு நாலெட்ஜும் இல்லாமல் இப்படி அப்ரிஷியேட் பண்ணுறது ஆதிசங்கரரை அப்ரிஷியேட் பண்ணணும்னு சொன்னால் நமக்கு ஆதிசங்கரரை பற்றினா நாலேஜ் இருந்தால் தானே அப்ரிஷியேட் பண்ண முடியும் இதெல்லாம் படிக்க படிக்கத்தான் நமக்கு எத்தனை நமஸ்காரம் பண்ணாலும் போராது தோன்றுறது ஆ க்ஷேத்திரம் அப்புறம் ஜானாத்தின்னு இருக்கு அதனால் ஜ்யான் இருக்குது க்ஷேத்ரஹா அப்படின் இருக்குது அதுக்குள்ளே எங்கேயோ கப்ரத்தியம் ஒளிஞ்சல் இருக்குது ஆக என்னால் என்ன சொல்கிறார் ஆதோனுபசர்கே கஹா அனுபசர்கே கஹா அப்படி சொல்லி ஒரு சூத்திரம் இருக்குது அதெல்லாம் நான் விளக்கலை கப்ரத்யகா இது கிராமர் பாயிண்ட் ஆ க்ஷேத்ரன் மாம் வித்தி அதுக்கு பிரமாணம் சொல்கிறார் அதாவது ஷரீர உடம்புக்குள்ளே இருந்து உடம்பு உடலை அறிகின்றவன் உணர்வு தான் உடலையும் உள்ளத்தையும் அறிகிறது அது எல்லாேருக்கும் தெரிஞ்சுது கான்ஷியஸ்னஸ் தான் வந்து அறிகிறது இதுக்கு தான் இன்னொரு பேர் சாட்சி அதையும் இன்னொரு பாஷையில் சொன்னால் க்ஷேத்திரம் அதுக்கு பிரமாணம் சொல்கிறார் கீதையில் க்ஷேத்திரன் சாப்பி மாம் வித்தி இது பகவத் வச்சனாத் ஏதத் யோவேத்தி தம் பிரகு க்ஷேற்ற தத்விதா அதை கோட் பண்ணாமல் இன்னொன்று சொல்கிறார் க்ஷேத்தாணி சரீராணி இந்த உடம்பு க்ஷேத்தம்னு சொன்னால் ஃபீல்டு அங்கேயே நம்ம சொல்லியிருக்கோம் க்ஷரணாத் க்ஷேத்தம் க்ஷதிராணாத் க்ஷேத்திரம் க்ஷரீதி க்ஷேத்திரம் க்ஷேத்திரேத்திரம் இப்படிலாம் அந்த பதிமூணா அத்தியாயத்துக்கு அர்த்தம் சொல்கிற போது சொல்லுவோம் நாலு மீனிங்லாம் சொல்லுவோம் இவர் என்ன சொன்னார் முதல்ல க்ஷேத்திரத்தை அறிகின்றவன் க்ஷேத்திரன் உடலை அறிகின்றவன் க்ஷேத்திரன் உடலை மாத்திரம் இல்லை ஸ்தூல சரீரத்தையும் சூக்ம சரீரத்தையும் அறிகின்ற ஒரு தத்துவம் எனக்கு தெரிகிறது என் மனசு எப்படி இருக்குதுன்னு தெரிகிறது எனக்கு தெரிகிறது என்னுடைய உடம்பு எப்படி இருக்குன்னு தெரிகிறது உடம்பு மற்றவங்களுக்கு தெரிகிறது நிறம் தெரிகிறது உடம்புக்குள்ளே இருக்கிற வேதனையோ இல்லை இருக்கிற ஆரோக்கியமோ யாரால் ஃபீல் பண்ணப்படுறது என்னால் தான் ஃபீல் பண்ணப்படுறது ஆத்திரம் க்ஷேத்ரம் ஜானாதி இத்தி க்ஷேத்ர அதுக்கு பிரமாணம் பகவதம் பகவத்கீதா வாக்கியம் அப்புறம் இன்னொரு அர்த்தம் சொல்கிறார் க்ஷேத்திரங்கிறது க்ஷேத்ராணிகி ஷரீராணி ஷரீராணி க்ஷேத்ராணிகி அப்படி பார்க்கணும் இந்த உடம்பு வயல் மாதிரி க்ஷேத்ரம்னு சொன்னால் சாதாரணமாக புண்ணியக்ஷேரம்னு சொல்லுவோம் புண்ணியக்ஷேத்திரம்னால் அந்த ஸ்தலம் இப்போ மயிலாப்பூர் வந்து ஒரு புண்ணியக்ஷேத்திரம் திருவான்மியூர் வந்து ஒரு புண்ணியக்ஷேத்திரம் திரு ஒற்றியூர் வந்து ஒரு புண்ணியக்ஷேத்திரம் திரு நின்ற ஊர் வந்து இல்லை நம்மளை சுற்றி இருக்குது திரு ஆலங்காடு புண்ணியக்ஷேத்ரம் காஷி புண்ணியக்ஷேத்ரம் மதுரை புண்ணியக்ஷேத்திரம் அப்படி அந்த க்ஷேத்திரம்னா அந்த பிளேஸ் அதை சொல்கிறோம் இங்கே என்னென்னா சாதாரணமாக க்ஷேத்திரங்கிறதுக்கு வயல்னு சொல்கிறது உண்டு அந்த நெல்லெல்லாம் போடுறதுக்கு பாத்தியெல்லாம் கட்டியிருக்கோமே அதுக்கும் க்ஷேத்திரம்தான் பேர் அது சொல்கிறார் பீஜம் சாப்பி சுபாசுபம் நாம் பண்ணியிருக்கிற நல்வினை தீவினை தான் விதைகள் அது இதில் முளைக்கிறது அனுபவிக்கிறோம் தானி வேத்தி ச யோகாத்மா இந்த சரீரத்துக்குள்ளே இருந்துட்டு எந்த ஒரு தத்துவம் சுகத்தையும் துக்கத்தையும் அறிகிறதோ இன்பத்தையும் துன்பத்தையும் உணர்கிறதோ ஆகவே தத்தா க்ஷேத்திர உச்சத்து தத்தகன ஹேத்தோகோ தஸ்மாத் ஹேத்தோகோ அந்த காரணத்தினால் அது க்ஷேத்திரன் என்று சொல்லப்படுகிறது இது வேறு அர்த்தத்தில் சொல்கிறார் இப்போது உடலுக்குள்ளே ரெண்டு தத்துவம் இருக்குது அப்படிங்கிறது ஒரு கட்சி ஒரு தத்துவம் இருக்கா ரெண்டு தத்துவம் இருக்கா அதாவது ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் உடம்புக்குள்ளே இருக்கிறார்கள் இதுக்கு இந்த ஒரு மரத்தில் இரண்டு பறவைகள்னு ஒரு மந்திரம் இருக்குது துவாசுபர்ணா சயுஜா சகாயா அப்படிங்கிறதுக்கு சமானே விரக்ஷே புருஷோ நிமக்னஹா இதில் தான் விசிஷ்டாத்வைத அத்வைத சித்தாந்தங்கள்லாம் உபதேசிக்கப்படுறது உள்ளுக்குள்ளே நானும் இருக்கேன் கடவுளும் இருக்கார் கடவுள் நான் பண்ணியிருக்கிற புண்ணிய பாபத்தை எல்லாம் அறிஞ்சு எனக்கு சுகதுக்கத்தை கொடுக்குறார் கடவுளை விட்டு நாம் பிரிய முடியாது என்னை விட்டு கடவுள் பிரிய முடியாது ஆனால் கடவுள் நானும் கிடையாது இதுதான் சைவ சித்தாந்தம் விசிஷ்டாத்வைதம் வை வைஷ்ணவ சித்தாந்தம் எல்லாம் இதுதான் இவங்க தான் மேக்சிமம் அப்புறம் நம்ம அத்வைத்தம் சொல்கிறோம் வச்சுக்கோங்க ஆனால் அத்வைதத்தில் வந்து இதெல்லாம் இல்லை இது ரெண்டுக்கும் ஆதாரமாக இருக்கிற கான்ஷியஸ்னஸ்னு சொல்கிறோம் இதுக்கு மூணாவதாக ஒரு தத்துவம் சொல்கிறோம் நாம் அப்பியூ தூய உணர்வு பிரம்மம்னு சொல்கிறோம் ஆக இவரை ரெண்டையும் சேர்த்து சொல்கிறார் இந்த இடத்துல அவர் அதை இந்த இடத்துல அதெல்லாம் பிரிக்கிறது இல்லை சிலதெல்லாம் யோகாத்மா உள்ளே இருந்துட்டு அந்தர்யாமியாக இருந்து கொண்டு இறைவன் மனசாக்சி கான்சியன்ஸ்னு வேறு சொல்கிறோம் நம்ம இந்த ரூபமாக இருந்து கொண்டு நான் கூடவே இருக்கேன் என் இருந்தே நீ இவ்வளோ அக்கிரமம் பண்ணுறிய ஓராதார் உள்ளத்துள் ஒழிக்கும் ஒளியானே என்்கூடவே இருந்துட்டு எங்கிட்டருந்தே ப்ளெஸ்ஸிங்ஸை வாங்கின்ட்டு என்னையே தெ பார்க்காம எண்ணத்தை எல்லாமும் அனுபவிச்சுட்டு கடைசியில் நிம்மதிக்கு தேடுறேன் நான் உட்கா உள்ளுக்குள்ளேயே எப்போது இருக்கேன் இன்பமே வடிவாக உன் உள்ளத்தில் எப்பொழுதும் இருக்கின்ற எண்ணையை விட்டு எங்கேப்பா போகிறேன் அங்கே தான் மாயை விளையாடுது அதை நம்ம புரிஞ்சுக்கணும் மாயை மறைக்க மாயை மறைய மறைக்க வல்லார்கட்கு காயமு இல்லை கருத்து இல்லை தானே கொஞ்சம் கட்டணந்தான் தைவீகேஷா குணமய மம மாயர்த்தைய மாமேவியே மாய்தரின் சொல்ற தாங்க வேறீராணி பீஜம் பீஜம் நேதம் பீஜம் நம்ம அசுபம்னா என்ன பாபகர்மா இதுக்கு இதுதான் விதை தானி வேத்தி இதுக்குள்ளே இருந்துட்டு இந்த ஜீவாத்மா பண்ணுற புண்ணிய பாபத்தை எவன் அறியறானோ அப்படி அர்த்தம் அவனுக்கு கேத்திரஜன் என்று பெயர் க்ஷேத்திரேத்திரஜ பாலின்யை நமஹா அப்படின்னு லலிதாசாஸ்திரநாமத்தில் அர்த்தம் வருது நாமம் வருது அதுக்கு பாஸ்கர் ராயர் அப்படி தான் சொல்கிறார் கர்மபல தாத்தாவாக உள்ள இல்லை கர்ம சாட்சியாக இருக்கான் உள்ளுக்குள்ளே இறைவன் இருக்கான்ப்பா அவனை யாரை வேணாலும் நீ ஏமாற்றலாம் அவரை ஏமாற்ற முடியாது தெய்வம் நின்று கொல்லும் தெய்வம் நின்று அருளும் ஆக உள்ளுக்குள்ளே இருக்கிற கடவுளை நீ ஒரு நாளும் ஏமாற்ற முடியாது உ மனசாட்சி ரூபமாகவே இறைவன் இருக்கார் கொஞ்சம் யோசித்து பார்த்தேன்னா தெரியும் அவர்கிட்ட இருந்து நீ தப்பவே முடியாது எதுலேருந்து வேணாலும் நீ தப்பிடலாம் சுப்ரீம் கோர்ட்டில் கூட உனக்கு தண்டனை இல்லாமல் நீ தப்பிச்சு விடலாம் ஆனால் உன் மனசே உன்னை கொல்லும் தன்னெஞ்சு அறிவது பொய்யற்க தன்னெஞ்சே தன்னை சுடும் இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம் சொல்கிறது யாரும் ஒன்றும் பண்ண நீயே அப்புறம் உனக்கு உனக்கு நீ நிம்மதியாக இருக்கணும்னு நினச்சா முடியாது அடுத்தது பூதாத்மா பரமாத்மாச்ச முக்தானாம் பரமாகதிஹி அவ்வயகா புருஷா அவ்வயகா பார்த்துட்டோம் புருஷாக பார்த்துட்டோம் பார்த்துட்டோம் உள்ள தலைக்குள்ளே போகணும் அவ்வயகா புருஷா இதுக்கெல்லாம் சொல்கிற போது சொல்லிய பாட்டின் பொருளுணர்ந்து சொல்லுவார் ஒரு ஒரு நாமாவை சொல்கிற போது பூதாத்மா பரமாத்மாச்ச முக்தானாம் பரமாக கதிஹி இப்படி நிறுத்தி என்ன இருதுன்னா பாசிப்பருப்பு சுண்டல் ஆறிப்போயிடும் பொரு பெருமாளுக்கு பாசிப்பருப்பில் சுண்டல் பண்ணி வச்சுருக்கு நீ விஷ்ணு சாஸ்திர நாம சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே அது ஆறிப்போயிடும் கண்ணா நீ வேணால் முதல்ல எங்களுக்கு பல கொடுத்துட்டு நீ மெதுவாக சொல்லின்றிருங்க நான் அர்த்தத்தோடு சொல்ல போகிறேன் கண்ணம் ஓடின்னு சொல்ல போகிறேன் பூதாத்மா பரமகாத்மா சூக்தானாம் ஆஹா அப்படி நிறுத்திட்டான்னு வச்சுங்களேன் பரமா கதி அவருஷாட்சி க்ஷேற்ற அக்ஷரே வச்ச அக்ஷரே வர்த்தன்னு சொல்கிறாரு பாருங்கள் சயவ சயவநீதி அக்ஷர பரமாத்மா அஸ்நாத்தே அஸ்னோ தேர்வா சரப்பிரத்ய்தூபம் அக்ஷரீ சயேவன் அ்ரதி சயேவன் நான் என்ன அந்த இறைவன் தான் ஒருருருருவம் ஓர் நாமம் இல்லாருக்கு ஆயிரம் நாமங்கள் பாடி தெள்ளேனம் கொட்டாமோன்னார் மாணிக்க வாட்சகர் இறைவனுக்கு ஓர் நாமம் ஓருருவம் இல்லான் அவனுக்குன்னு ஒரு பேர் கிடையாது அவனுக்குன்னு ஒரு ரூபம் கிடையாது ஆனால் அவருக்கு நாம் ஆயிரக்கணக்கான ரூபங்களை வச்சு ஆயிரக்கணக்கான நாமங்களை சொல்லி நம்ம மனசை பக்குவப்படுத்தி ஞானத்தை பெறத்துக்கு முயற்சி பண்ணுறோம் அவ்வளோதான் பகவான் வந்து சொன்னாரா என்னை பூஜை பண்ணு கோயில் கட்டு தங்கத்தேருழு வைர கிரீடம் வை ஏதாவது சொல்கிறாரா என்ன கனவுல வந்து சொன்னாருங்கிறான் இல்லையா கனவுல வந்து சொன்னார் கடவுள்னா யார்கிட்ட போய் ப்ரூவ் பண்ணுறது பண்ண வேண்டியதான் ஆகையினால் பண்ணுறதுங்கிறது நமக்கு நல்லது அதனால் எல்லா கோயில்கள்லாம் கோயில் கட்டியிருக்காங்கண்ணா நேற்று கூட இங்கே ஒருத்தர் பெரிய சொன்னார் அந்த வந்து எத்தனையோ சப்த பிராகாரத்தோடு இங்கே அச்சரை ஒரு கோயில் பாழணுஞ்சு ஏழு பிராகாரம் சப்த பிராகாரம்ங்கிறது ஸ்ரீரங்கத்தில் தான் இருக்குது சிதம்பரத்தில் கூட இல்லை ஆ ஏழு பிராகார் ஏழு பிராகாரம்னா அந்த ரவுண்டு மதில் இருக்கும் ஒன்று ஒன்றுலையும் ஒரு மதில் சௌரோடு இருக்கும் ஆ ஏழு பிராகாரம் தாண்டி உள்ளுக்குள்ளே போகிற கோயிலை அத்தனையும் காடாக கிடக்கு அதுக்குன்னா அதுக்கு திருமண திருமந்திரத்தெல்லாம் கேட்டால் ராஜாலாம் ஓடி போயிடுவாங்க முன்னவனார் கோயில் பூசைகள் முட்டீடுன்னு மன்னவருக்கு நோய் உண்டாகும் விடார் திருமவுலர் இந்த கோயில்களெல்லாம் இப்படிலாம் இதாகி ஒரு காலத்தில் எவ்வளோ பூஜைகள்லாம் நடந்திருக்கும் அக சயேவ நக்ஷரதி எதுக்கு சொல்கிறோம் நிறைய பகவானுக்கு வந்து நாமங்கள்லாம் தே நமக்கு மனசை பக்கு ஒரே வஸ்துவை தான் நம்ம பல ஆங்கிளில் திங்க் பண்ணுறோம் இருப்பது ஒரே பொருள் மெய்ப்பொருள் அதை வந்து ஏக்கம் சத் விப்ராகா பகுதா வதந்தி சத் ஏக்கம் அந்த சத்துங்கிறது ஒரே வஸ்து தான் விப்ராக அறிஞர்கள் பகுதா பலவிதமாக அதை விளக்கி சொல்லுகிறார்கள் பல நாமங்களால் அதை அழைக்கிறார்கள் அதெல்லாம் எதுக்குன்னா மனசை சுத்தம் பண்ணிக்கிறதுக்கு வேறு விதமான எண்ணங்கள் வராமல் இருக்கிறதுக்கு இது அழகான ப்ரோக்ராம் சகசரநாமங்கள்ங்கிறது அழகான ப்ரோக்ராம் திருவாரூர் தியாகராஜ சுவாமிக்கு பத்தாயிரம் நாமங்கள் இருக்குது அயுதநாமாவலி அப்படின்னு இருக்கு இல்லை வேறேதோ புஸ்தான் இப்பவும் நடக்கிறது த்ரிசஸம் முச்சுக்குந்த சஹசிரநாமம்னு ஒன்று சொல்லுவாள் மூ மூவாயிரம் நாமங்கள் இருக்கு ஆ நம்ம இந்த ஒரு சகசிரம் அதுக்கு அர்த்தம் பார்க்குறதுக்கே எவ்வளோ நாளாக இருக்குது ஆஹா ச ஏவன் அர்த்தம் அழியாதவர்னு அர்த்தம் அஸ்னோ தே அஸ்னா அஸ்ஷு தாத்து எடுத்துக்கலாம் அதோடய சரப்பிரத்யாந்தசிய ரூபம் அக்ஷரா இந்த ரெண்டு தாத்துவை சொல்கிறார் அஷ்நா அஸ்நாத்தே அஸ்னு ஒரு தாத்து அசூன்னு இந்த ரெண்டு தாத்து பாருங்கள் ச பக்கத்தில் போட்டு இந்த இது ஹிந்தியில் போட்டிருக்கு பாருங்கள் ஜோ கஷர அர்த்தாத் க்ஷீணநகி ஹோதா வஹ் அக்ஷர பரமாத்மா ஹை அஷ்வியா அசூ தாத்துக்கே அந்தமேம் सर होने पर சர்பிரத்ய ஹோனேபர் அக்ஷர ரூபா பந்தா ஹாய் அவ்வளோதான் போட்டுருக்கு பாருங்க ரெண்டு தாத்து இந்த தாத்துவுக்கு அஸ்னோத்திங்கிறதுக்கு வியாப்னோத்தின்னு அர்த்தம் அஷ்னோதி ஆஹ ரெண்டு தாத்து சரபிரத்யாந்தசிய ரூபம் அக்ஷர எப்படி இந்த அக்ஷரம்ங்கிற வேர்டு காயினார் அப்படின்னு சொல்லி அந்த அக்ஷர இது டெரிவேஷன் அதை வந்து விளக்கி சொல்லியிருக்கிறார் இந்த வியாக்கியானத்தில் இனி அடுத்து ஏவகாராத் க்ஷேத்த அக்சரையோ அபேத பரமார்த்த தீ சாத் வியவஹாரிக்கேதச்ச பிரே அப்பிரணா ஏக்காராத் க்ஷேற்றோரே க்ஷேத் அக்சராய இப்போ என்ன சொல்கிறார் க்த்தேற்றாங்கிறதுக்கு ஜீவாத்மானு அர்த்தம் பண்ணிக்கிறார் அக்ஷரகாங்கிறதுக்கு பரமாத்மான்னு அர்த்தம் பண்ணிக்கிறார் ஆஹா க்ஷேத்ராகவும் அவர்தான் இருக்கார் அக்ஷரமாகவும் அவர்தான் இருக்கார் இல்லை க்ஷேத்ரனும் அக்ஷரமும் ஒன்று தான் அப்படிங்கிறது இந்த இடத்துல அர்த்தமாகுறதுங்கிறார் ஏவகாராத் ஏவன்னு சொல்லியிருக்கு அந்த ஏவன் சொன்னதுனால க்ஷேத்ர அக்ஷரையோ அபேதா பரமார்த்ததா வியாவகாரிக்காத் வியாவகாரிக்க பேதச்ச வியாபாரிக்க பேஷ வியாவகாரிக்கமாக அதுக்கு பேதம் இருந்தாலும் பாரமார்த்திகமாக பேதம் கிடையாது கடவுளுக்கும் ஜீவனுக்கும் உயிருக்கும் இறைவனுக்கும் வேற்றுமை மேலெழுந்த வாரியானது உண்மையில் இல்லை கடலுக்கும் அலைக்கும் உள்ள வேற்றுமை மேலெழுந்த வாரியானது தண்ணீர் ஒன்றே உண்மை தண்ணீருக்குத்தான் கடல் என்றும் தண்ணீருக்குத்தான் அலைகள் என்றும் பெயர் என்பதை போல அப்படி புரிஞ்சுக்கணும் ஆ பார்க்குறதுக்கு தான் கடவுள் வேறே நான் வேறேன்னு தோன்றதே தவிர ஆனால் உண்மையிலே இறைவனும் நானும் வேறு கிடையாது அப்படிங்கிறத சொல்ல எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் இந்த ஒரு குரலை வச்சுட்டு எல்லா சமஸ்த வேதாந்தம் சொல்லிடலாம் எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதே அறிவு இப்படி புரிஞ்சுக்கணும் ஆஹ் பிரசித்தே வியாபாரிகேதச்ச பிரசித்தே அப்பிரமாண அது ஸ்ருதியை கோட் பண்ணுற தத்துவமசி இது ஸ்ருதே அந்த தத்துவம் அசிங்கிற வாக்கியத்தில் இறைவனும் நீயும் தத்துனா இறைவன் தொம்னால் ஜீவன் அசின்னா ஒன்றுன்னு அர்த்தம் இருக்கிறாய்ன்னு அர்த்தம் நீயும் மொட்டையா அது நீ இருக்கிறாய் எப்படின்னா என்ன சொல்கிறது அது நீ இருக்கிறாய் எப்படின்னா என்ன அர்த்தம் அதுவும் நீயும் ஒன்றுன்னு அர்த்தம் இந்த இடத்துல அது ஒருத்தர் நான் அதுவாக நீ இல்லைன்னு ஒருத்தர் சொல்கிறார் அதில் உள்ள ஒரு ஆ ஒழிஞ்சுருக்குன்னு விட்டார் ஐ ததாத்மிதகம் சர்வம் தத் சத்தியம் ச ஆத்மா தத்துவம சிஸ்வேத கேத்துன்றிருக்கு மந்திரத்தில் ஆத்மானு இருக்கு இல்லையா அங்கே ஆ ஒழுங்கிருக்கு அத்தமசின்னு விட்டார் ஒரு ஆச்சாரியார் என்ன அந்த இப்படி நீட்டி சொல்லணுமே ஏன்னா அந்த எல்லாம் எழுதுகிற போவதெல்லாம் வந்து இந்த இப்பெல்லாம் இப்போ எஸ் எல்லாம் போடுறோம் அதெல்லாம் இப்போ கிடையாது அப்போ எல்லாம் இப்படி கையை வச்சான்னா எடுக்க மாட்டான் இப்படியே எழுதிட்டு போவான் அதை நம்ம தான் கண்டுபிடிக்கணும் தமிழே அப்படி தான் இருக்கும் தமிழாக ஏட்டுச்சோடிலாம் பார்த்திங்கன்னா இப்படி வச்சு எழுத்து எழுத்து வச்சாங்கன்னா குத்தி குத்தி கடைசியில் அது ஓலை போயிடும் அதனால் இப்போ கையை அப்படி வச்சான்னா அப்படியே எழுதிட்டு போவான் இப்போ எல்லாம் சாஃப்ட்டு ஸ்க்ரீன் அப்படி தட்டினா போகிறோம் வருது அப்போ கையை பிடிச்சிட்டு அது எழுதணும் ஒரு ஒரு இலையை வச்சு இலையை வச்சுக்கணும் அதை அப்படி இப்படி நறுக்கணும் நகர்த்திக்கணும் வேறு அடிக்கடி நகத்திக்கணும் இந்த ஓலையை அப்படிலாம் எழுதி வச்சது தான் இந்த பா புஸ்தகமெல்லாம் நமக்கு இன்றைக்கி அவைலபிளாக இருக்குது அதை நம்ம யோசிக்கிறது இல்லை அப்படி எழுதிட்டே போகிற போது அதெல்லாம் போட முடியாது ஐத தாத்யம் சர்வம் அது இது சொல்லி சொல்லி வ வாயால் சொல்கிறது வேறு புத்தகத்தில் இருக்கிறது எல்லாம் மெம்மரி மெம்மரின்னு கூட சொல்ல மாட்டேன் ரிஜிஸ்டர் கண்ணை மூடினா நமக்கு வந்து அது வந்து என்னென்னா பாயத்தை சுவிட்சாக ஆன் பண்ணால் அது பாட்டு போயிட்டே இருக்கும் யோசிச்சு சொல்கிறது கிடையாது நம்ம சிஸ்டம் இந்தியன் எஜுகேஷன் சிஸ்டத்தில் நம்ம அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் யோசிப்போமே தவிர இந்த மெமரைஸ் பண்ணுறதுன்னு சொல்கிறோம் மெமரைஸ்ன்னு சொல்கிறோம் ஆக்சுவலாக மெமரைஸ்ன்னு பார்க்க முடியாது சொல்ல முடியாது நீங்கள் யோசித்து பாருவோம் டீப் மெமரிக்கு போயிடுறது அப்போ அது ரிஜிஸ்டர்டு இப்போ நம்ம வேதம் சொல்கிறதெல்லாம் நாங்கள்லாம் சொல்கிறதெல்லாம் வந்து யோசிச்செல்லாம் ஒன்றும் சொல்கிறது இல்லை வாயை திறந்தால் வர்டு வந்துட்டே இருக்கும் நான் ஒன்றும் எக்ஸாஜரேட் பண்ணலை ம் மெம்மரிஸ் பண்ணுறதுன்னா அது யோசிக்கிறேன் பாருங்க நடுவில் நடுவில் முழிக்கிறேன் பாருங்க அப்போ தான் அது மெம்மரிக்கு வருதான்னு பார்க்குறேன் இல்லை வேகமாக வந்துடுத்துன்னு வச்சு கூட அது ரெஜிஸ்டர்டு யோசிச்சு சொன்னால் தான் அது மெம்மரியிலேருந்து வருதுன்னு அர்த்தம் யோசிக்காமையே கடகடான்னு சொல்கிறோன்னு வச்சுங்களேன் அது வந்து ரொம்ப டீப்பாக ரிஜிஸ்டர் ஆகிடுதுன்னு அர்த்தம் நம்ம அதாவது நற்றவா உன்னை நான் மறைக்கணும் சொல்லும் நான் நம சிவாயவேன்னா நான் மறந்தாலும் மறைப்பேன் வாய் சொல்லின்னு இருக்கோம்னா அதெல்லாம் நம்ம எஜுகேஷன் சிஸ்டத்தில் அது இருக்குது இப்போல்லாம் அதெல்லாங்க வேண்டாங்க மனப்பாடை பண்ணுறதெல்லாம் வச்சுக்க கூடாது அப்படின்னு வந்து இப்போ கால்குலேஷன் பண் கால்குலேட்டர் வச்சுருந்தா எல்லோரும் கணக்கு போடுறான் யாருக்கும் வாய்ப்பாடு இப்போ தெரியாது அச்சா எத்தனையோ பேர் அந்த காலத்தில் எல்லாம் இத்தனை எத்தனை உட்காந்துட்டு அந்த வீட்டில் திண்ணையில் உட்காந்துட்டே கணக்கு போட்டுருவான் எத்தனை கோடி வேணாலும் கணக்கு போடுவான் எல்லா மனசுலேயே கணக்கு போட்டு சொல்லிவிடுவான் இவன் கால்குலேட்டர் போட்டுட்டு அவனுக்கு அவனுக்கே ரெண்டு தினம் டவுட் வருது திரும்ப திரும்ப போட்டு பார்த்துக்கிறான் அவ்வளோ தூரம் புத்தி விரத்தியாயிருக்கு மனக்கணக்கு தத்துவமசி அவர் என்ன சொன்னார் ஐதாத்மியம் இதகும் சர்வம் அந்த மந்திரம் அப்படி இருக்குது தத் சத்தியம் ச ஆத்மா தத்துவமசி ஸ்வேத கே தோன்று இருக்குது அந்த ஆத்மாங்கிறது வந்து நீட்டமாக இருக்கா கம்மியாக இருக்கான்னு கண்டுபிடிக்க முடியாது எழுதுனது சொல்கிறேன் இல்லையா அப்போ அவர் என்ன பண்ணார் அதுக்குள்ளே ஆ ஒழிஞ்சிருக்கு அ அது நீ இல்லைன்னு சொல்லிவிட்டார் அப்படின்னா அப்புறம் இன்னொரு ஆச்சாரியர் சொன்னார் தத்துவமசின்னா தஸ்யத்வமசின் நீ அவனுடையவனாக இருக்கிறாய் நீ இறைவனுடையவன் நீ இறைவன் அல்ல அப்படின்னார் அப்புறம்தான் அப்படி சொல்கிறதுக்கும் நிறைய பிரமாணம் ஒத்து வரலை ஆகையினால் என்ன சொல்கிறார் அதாவது விவகாரம் வந்து ப்ர பிரமாணம் கிடையாதுங்கிற சங்கராஜர் ஆ தெரிஞ்சது தானே வேறு வேறுங்கிறது ஏற்கனவே தெரிஞ்சது தெரிஞ்சது வந்து வேறு வேறு தான் அப்படின்னு என்னதுக்கு தெரியாததை சொல்கிறது தான் சாஸ்திரம் அஜாத்தியாபகம் சாஸ்திரம் ஆகையினால் தெரிஞ்சதை நீ என்னத்துக்கு சொல்லணும் தெரிஞ்சது நானே தெரிஞ்சுப்பேனே தெரியாத ஒன்றை நீ சொல்லி கொடுத்தா தான் எனக்கு முக்கியம் ஆக இறைவனும் நானும் வேறு அப்படிங்கிறத எஸ்டாப்ளிஷ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது இறைவனும் நானும் ஒன்றுன்னா தான் நான் யோசிக்க வேண்டியிருக்கோம் கர்மகாண்டத்தில் இறைவனும் நானும் வேறுன்னு சொல்லியாச்சு இப்போ நம்ம வேதாந்த காண்ட படிக்கிற போதெல்லாம் எப்படின்னா அது தெரிஞ்சதையே அது இதுக்காக புரியறதுக்காக வச்சுருக்கே தவிர ஏற்கனவே என்னை பண்படுத்துறதுக்காக தான் இந்த ஜீவ ஜீவாத்ம பரமாத்ம பேதம் இருக்கே தவிர ஆனால் அது முக்கியம் இல்லை நானும் இறைவனும் உண்மையில் ஒன்று அது எப்படி ஒன்றாக முடியும்னா நம்ம விசாரம் எல்லாம் பண்ணுறோம் அவருக்கும் இருக்கிற அவருடைய இண்டிவிஜுவாலிட்டிக்கும் என்னுடைய இண்டிவிஜுவாலி இன் என்ன அவருடைய தன்னுணர்வுக்கும் என்னுடைய தன்னுணர்வுக்கும் இறைவன் எல்லாம் அறிந்தவன் எல்லா சக்தியும் உடையவன் அது எதுக்கு நான் எனக்கு ப்ராப்ளம் இருந்தால் தான் அவருக்கு இந்த சக்தி எல்லாம் பற்றி நான் கேட்கணும் எனக்கு ரொம்ப ஆசை இருக்குது எதிர்பார்ப்பு இருக்குன்னா கடவுள்கிட்ட நிறைய இருக்குதுன்னு நான் கேட்கலாம் எனக்கு ஒரு எதிர்பார்ப்பும் இல்லை ஆசையும் இல்லைன்னா என்னென்னா ஆசை இல்லாதவன் எதிர்பார்ப்பு இல்லாதவன் இறைவனும் அவனும் ஒன்று வேல்யூ ஆங்கிளில் பார்த்தாலே ஆஹா பிரசித்தே அப்பிரமாணத்வாத் பிரசித்தேகே பிரசித்தே அப்பிரமாணத்வாத் பேதஷ்ட பிரசித்தேகே சாஸ்திரத்தினால சொல்ல வேண்டியதில்லை அப்படின்னு சொல்கிறார் இதை நான் இன்னும் அடுத்த வகுப்பில் உங்களுக்கு விளக்கமாக சொல்கிறதுக்கு பார்க்குறேன் ஆஹ இப்போ இது கடைசியாக முடிக்கிற என்ன சொன்னார் ஏவாங்கிறதுக்கு அர்த்தம் சொல்கிறார் க்ஷேத்தா அக்ஷரா ஏவ இது ஒரு மகா க்த்தஜ்யன் அக்ஷரம்தான் ஏன்னா பகவான் சொல்கிறார் க்ஷேத்ரன் சாப்பி மாம் வித்தி ஆ இந்த சரீரம் க்ஷேத்திரம் எனப்படுகிறது இந்த சரீரத்துக்குள் இருந்து கொண்டு இந்த சரீரத்தை எவன் அறிகிறானோ அவன் க்ஷேத்தஜன் எனப்படுகிறான் அந்த க்ஷேத்திரன் நானே என்பதை அறிந்து கொள்கிறார் கீதையில் பகவான் அதனால் ஆதிசங்கரன் என்ன சொல்கிறார் இதை வைத்துக்கொண்டு இறைவன்தான் பரம்பொருள்தான் ஜீனாக காட்சி அளிக்கிறது அப்படின்னு சொல்லி அதையே இங்கேயும் கொண்டு வர்றார் க்ஷேத்திரோக்ஷர ஏவச்ச இந்த ஏவாக்கும் சாங்கிறதுக்கும் அர்த்தம் சொல்கிறார் சாங்கிறதுக்கு வவஹார பேதா நான் பாரமார்த்திக பேதா அப்படின்னு இதிலேயே ஒரு அழகான ஐக்கியம் சொல்கிறார் தொடர்ந்து நம்ம அடுத்த வகுப்பில் படிக்கலாம் நமோ அஸ்தந்தாய சஹசிரமூர்த்தையே சிபாவே சகசிரே புருஷா ஷாஸ்வா சகசிரோட்டிணே நம விஷ்ணு ஜிஷு மகாவிஷ்ணு பிரு மகேஸ்வரம் அனைம் நி புருஷோத்தமம் கோவிந்தனீர் சாஜிக்கு